குழந்தைகளுக்கு தேனுடன் சேர்த்து குழைத்து அரை தேக்கரண்டி அளவு குடுத்து வந்தால் சளியினால் ஏற்படக்கூடிய வாந்தியை நிறுத்தி மூச்சு திணறலையும் கட்டுப்படுத்தி நல்ல சுவாசத்தை கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்